நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு தொழிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு சூரிய வெளிச்சத்தில இருந்து நமது பாதுகாக்க கூடிய எளிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க ஆபாரம் ரோஸ் பெட்டல்ஸ் இரண்டையும் எடுத்து தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு தீநீராக்கி நல்ல ஆற வச்சுட்டு அந்த தீநீரை எடுத்து நம்ம ஸ்கின் மேல பூசி வச்சிருந்தாலே நமக்கு நல்ல அழகையும் நல்ல நறுமணத்தையும் கொடுக்க கூடியது நம்ம கடைக்கு போய் எந்த சன்ஸ்கிரீன் லோஷன் எதுவுமே வாங்க வேண்டாம் சூரிய வெளிச்சத்துல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இயற்கையான சன்ஸ்கிரீன் லோஷன் இந்த ஆவாரம் பூ பன்னீர் ரோஸ் தீநீர் என்ன நேர்களே உங்களுக்கு இந்த துளி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்